ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் தர்மங்களை விரிவாகப் பார்த்தோம் இப்போது கடைசியாக ஸ்ராத்தம் மூன்று விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் அதாவது பார்வணவிதானம்னு ஒன்று சங்கல்பவிதானம்னு ஒன்று தீர்த்தஸ்ராத்த விதானம் அப்படின்னு மூன்று விதமாக பிரித்து கொடுத்துருக்கா பார்வண விதானம் அப்படின்னா அக்னௌகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்டப்பிரதானம் இந்த மூன்று பிரதானங்களோடு சேர்ந்து உள்ள அங்கங்களோடு சேர்த்து நாம் ஸ்ராத்தம் பண்ணினால் பார்வண விதானம்னு பெயர் அதில் ஆவாகனம் அியம் அக்னௌகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் விக்கிரம் பிண்டப்பிரதானம் இது அஞ்சும் இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்திற்கு சங்கல்பவிதான ஸ்ராத்தம்னு பெயர் அர்க்யம் ஆவாகனம் திஜாங்குஷ்ட நிவேசனம் அதாவது அந்த பிராமணருடைய கட்டவரல்னால அன்னம் முதலிய வஸ்துக்களை தொடர்றது மந்திரம் சொல்லி அதற்கு அங்குஷ்ட நிவேசனம்னு பெயர் அது விகிரம் திருப்தி பிரஷ்னம்னு ஒன்று இது அஞ்சும் இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு தீர்த்தஸ்ராத்தம்னு பெயர் இதற்கு தீர்த்தஸ்ராத்த விதானம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கார் இப்படி மூன்று விதமாக நமக்கு ஏன் ஸ்ராத்தத்தை சொல்லியிருக்கா அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நம்முடைய பித்திருக்கள் ஏழு கணங்களாக இருக்கா பித்ருணாம்ஹி கணாசப்த நாமதஸ்து நிபோதமே ஏழு பிரிவுகளாக நம்முடைய பித்திருக்கள் பித்ருலோகத்திலேயும் சுவர்லேயும் தவலோக்கலேயும் வாசம் வன்ரா சுபாஸ்வராஷ்வ கிரவாச்சுனாஸ்வராஷ்வான் மூன்று பிரிவுகள் கிரவியதூ ஆஜ்ப சுகாலினான் நான்கு பிரிவுகள் மொத்தம் ஏழு பிரிவுகள் மூர்த்திஹீனஸ்யஸ்தாம் சத்தமூர்த்தயா அதிலே சுபாஸ்வரா பரிஹிஷதா அக்னிஸ்வார்த்தா இந்த மூன்று பிரிவுகளுள்ள பித்திருக்களுக்கு தேகம் கிடையாது சரீரம் கிடையாது தேவதைகள் போல் பிரகாஷிக்கக்கூடிய பித்திருக்கள் கிரவியாதாக உபஹூத்தாக ஆஜபா சுகாலினா இந்த நான்கு விதமான பிதற்கள் மூர்த்திமந்தா தேகத்தோடு உள்ள பிதற்கள் மூர்த்திமந்தா பிதகணாக சுவாரா பரிக்கீர்த்தித்த தேகத்தோடு உள்ள பிதற்கள்னு அப்படி பிரிச்சிருக்கா அமூர்த்தா மூர்த்திமந்த பித்தராக த்விதாஸ்மிருத்த அப்படி தேகத்தோடு உள்ள பிதற்கள் தேகம் இல்லாமல் உள்ள பிதற்கள்னு அப்படி வாசம் பண்ணுறான் இந்த ரெண்டு விதமான பிதற்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஒருவன் வேதம் படித்து வேதத்திலே சொல்லப்பட்ட வேதந்தனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்து நல்ல குழந்தைகளை அடைஞ்சு அந்த குழந்தைகளுக்கும் வேதம் சொல்லிக் கொடுத்தோ அந்த குழந்தைகளையும் வேத வழியிலே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோ அப்படி வாழ்க்கையை கடந்தவன் அமூர்த்தா பிதரகான பெயர் தேகம் கிடையாது தேவதைகளோடு சேர்ந்து பிரகாசிக்கக்கூடிய பிதர்கள் அதில் சொல்கிற பொழுது தேவா சௌமியாச்ச யஜ்வானஹா அயஜ்வானோ ஹயோனிஜா முதல்ல மூன்று விதமான பிதற்கள் அமூர்த்தா பிதரகான் தேகமில்லாத பிதற்கள் அதாவது வேதம் படிச்சிருக்கார் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றிருக்கார் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கல குழந்தைகளையும் வேத வழியில் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல அப்படி உள்ளவர்கள் சுபாஸ்வராக பெயர் வேதம் படித்து வேத அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு கர்மாக்களையும் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்திருக்கார் ஆனால் தன் குழந்தைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கல்ல குழந்தைகளை வேத வழியில் வாழ சொல்லிக் கொடுக்கல அப்படி இருந்தவர்கள் அக்னிஸ்வார்த்தாக பெயர் தான் வேதம் படித்து குழந்தைகளுக்கும் வேதம் சொல்லிக் கொடுத்தோ தானும் வேதார்த்தம் தெரிஞ்சுண்டு கர்மாக்களை பண்ணி குழந்தைகளுக்கும் வேத வழியில வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தவர்களுக்கு பரிகிஷதான பெயர் இவர்களுக்கு அமூர்த்தா பிதரகா அப்படின்னு பெயர் வச்சுருக்கா நம்மை சுற்றி ஏழு கோத்திரக்காரர்கள் இருக்கான்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஏழு கோத்திரக்காரர்களையும் உள்ள பித்திருக்கள் இதேபோல் வேதம் படித்து வேதார்த்தங்கள் தெரிஞ்சிண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்து தன் குழந்தைகளுக்கும் அதே வழியை சொல்லிக் கொடுத்தவர்களாக இருந்தால் இந்த அமூர்த்தா பிதரகான தேகத்தோ தேகமில்லாத உள்ள பித்திருக்களாக பிரகாசிக்கிறார் அப்படி இல்லாமல் தான் வேதம் படிக்கலை வேத வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களையும் செய்யலை அப்படி உள்ளவர்கள் அல்லது தான் வேதம் படிக்கலை கர்மாக்களை மாத்திரம் செய்திருக்கிறவர்கள் அல்லது வேதம் படிச்சிருக்கா கர்மாக்களை செய்யலை குழந்தைகள் இல்லை அப்படி உள்ளவர்கள் இப்படிப்பட்ட பிதற்கள் மூர்த்தா பிதரகான்னு இருக்கா இதில் நாம் பார்வையிட விதானமாக ஸ்ராத்தம் செய்கிற பொழுதும் அதாவது நம் தாயார் தகப்பனார்களுக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம் பண்ணுற பொழுதும் அனைத்து விதமான பிதர்க்களுக்கும் அதில் பாகம் வருது ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் சில சில பிதற்களுக்கு பாகம் வருது ஹோமம் பண்ணுற பொழுதும் அந்த மந்திரம் சொல்லி பிதர் ஹோமம் பண்ணுறோம் அந்த ஹோமத்திலேயும் பிராமண போதனத்திலேயும் பிண்டப்பிரதானத்திலேயும் வேதாத்தியனம் பண்ணி வேத மந்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு வேதம் சொன்ன கர்மாக்களை பண்ணி தன் குழந்தைகளுக்கும் வேத வழியை காண்பித்த பிதர்க்களுக்கு அந்த இடங்களில் பாகம் வருது பாக்கி விகிரம் இந்த வாயச இது மாதிரி உள்ள பாக்கி உள்ள பிதற்களுக்கு பாகம் போய் சேர்றதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இதில் சங்கல்பிதானமாக நாம் ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது வேதம் படித்து நாம் நாம் செய்யக்கூடியதான அக்னியில் ஹோமம் பண்ணுறதற்கே இந்த அக்னியில் வேதாத்தியனம் பண்ணி வேதமந்திர அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு கர்மாக்களை பண்ணி தன் குழந்தைகளுக்கும் வேத வழியில வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த பிதற்களுக்கு தான் ஹோமத்தில் பாகம் வருது சங்கல்ப விதானமாக ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது அது மாதிரி உள்ள பிதற்களுக்கு அங்கே பாகம் சொல்லப்படலை அப்படிங்கிறதுனாலே தான் அங்கே ஹோமம் கிடையாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது எங்கே ஹோமம் இல்லையோ அங்கே ஆவாகனம் வராது அதேபோல் விக்கிரம் வராது ஆகையினாலே அவைகள்லாம் விட்டு போய்டுறது சங்கல்பஸ்ராத்திலே அப்படிங்கிறது தெரிகிறது நம்முடைய தர்மசாஸ்திரத்தை பார்க்கிற பொழுது அதேபோல் தீர்த்த ஸ்ராத்திலேயும் சில அங்கங்கள் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்